வணக்கம் நற்றினியின் நித்தம் ஒருமுத்து வழங்குவவர் அரிமளம் ஞானப்பிரிகன் இன்று மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் எழுதியுள்ள மூன்று பவன் வரி என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் பாலசுந்தரத்தின் வழக்கினால் ஒப்பந்த தொழிலாளருடன் எனக்கு தொடர்பு ஏற்பட்டதனாலும் அவர்களுடைய நிலையை குறித்து ஆழ்ந்து ஆராயும்படி என்னை தூண்டியது கடுமையான விசேஷ வரியை அவர்கள் மீது சுமத்துவதற்கு செய்யப்பட்ட முயற்சியே ஆகும் அதே ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டில் நேட்டாள் அரசாங்கம் இந்திய ஒப்பந்த தொழிலாளருக்கு ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து பவுன் வரி விதிக்க முற்பட்டது இந்த யோசனையை கேட்டு திகை புற்றேன் இவ்விஷயத்தை குறித்து விவாதிக்க இதை காங்கிரசின் முன் கொண்டு வந்தேன் அவசியமான எதிர்ப்புக்கு ஏற்பாடு செய்வதென்று உடனே காங்கிரஸ் தீர்மானித்தது இந்த வரியின் பூர்வோத்தரத்தை குறித்தும் சுருக்கமாக முதலில் நான் விளக்க வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டு வாக்கில் நேட்டாளில் இருந்த ஐரோப்பியர்கள் அங்கே கரும்பு சாகுபடிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று கண்டனர் இதற்கு தொழிலாளர் தேவை என்றும் உணர்ந்தார்கள் இத்தகைய வேலைக்கு நேட்டாள் ஜூலுக்கள் பயன்பட மாட்டார்கள் கரும்பு சாகுபடிக்கும் சர்க்கரை தயாரிப்பதற்கும் வெளியில் இருந்து தொழிலாளரை கொண்டு வந்தால் சாத்தியமில்லை பேரில் நேட்டாள் அரசாங்கத்திற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் கடித போக்குவரத்து நடந்தது இந்திய திரட்டி கொண்டு வர நேட்டாள் அரசாங்கம் அனுமதி பெற்றது இவ்விதம் திரட்டப்படும் தொழிலாளர்கள் நேட்டாளில் ஐந்து ஆண்டுகள் வேலை செய்வதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் இந்த 5 காலம் முடிந்ததும் அங்கேயே குடியேறிவிடலாம் முழு உரிமையுடன் அவர்கள் நிலத்தையும் வைத்துக் கொள்ளலாம் அவர்களுக்கு இவ்விதமெல்லாம் ஆசை காட்டப்பட்டது ஏனெனில் இத்தொழிலாளரின் ஒப்பந்தம் தீர்ந்த பிறகும் இவர்களின் உழைப்பை கொண்டே தங்களுடைய விவசாய தொழிலை உருத்தி செய்து கொண்டு விடலாம் என்று அப்பொழுது வெள்ளைக்காரர்கள் எண்ணினார்கள் இந்தியரோ அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்டதற்கு அதிகமாகவே தென்னாப்பிரிக்காவுக்கு பயன்பட்டனர் ஏராளமாக காய்கறிகளை பயிரிட்டார்கள் இந்தியாவிலிருந்து பலரக கரிகாய்களையும் கொண்டு வந்து அங்கே பயிரிட்டனர் அந்நாட்டு காய்கறி திணுசுகளை குறைந்த விலையில் பயிரிடுவதையும் சாத்தியமாக்கினர் மாமரத்தையும் அங்கே முதன் பயிரிட்டனர் அவர்களுடைய உழைப்பும் முயற்சியும் விவசாயத்தோடு நின்றுவிடவில்லை வர்த்தகத்திலும் புகுந்தது நிலம் வாங்கி வீடுகள் கட்டினர் பலர் தொழிலாளர்கள் இருந்து நிலத்திற்கும் வீடுகளுக்கும் தாங்கள் சொந்தக்காரர் என்ற நிலைக்கும் உயர்ந்தனர் இவர்களை தொடர்ந்து இந்தியாவிலிருந்து வர்த்தகர்களும் அங்கே போய் வியாபாரம் செய்ய குடியேறினர் இப்படி வந்தவர்களில் முதன் முதலாக வந்தவர் காலம் சென்ற சேத் அபுபக்கர் ஆமத் வெகு சீக்கிரத்திலேயே அவர் தமது வர்த்தகத்தை பெருக்கிவிட்டார் அத்தொழிலாளரின் ஒப்பந்த காலம் இந்தியாவுக்கு போன பிறகு முடியக்கூடியவாறு அவர்களை கட்டாயமாக இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிவிடுவது என்பது முதல் யோசனை ஒப்புதாகும் வகையில் மற்றொரு யோசனை தொழிலாளி ஒப்பந்த காலம் தீர்ந்ததுமே இந்தியாவுக்கு திரும்பிவிட வேண்டும் இரண்டாவதாக அப்படி திரும்பவில்லை என்றால் ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கு புதிதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் இவ்விதம் ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் ஒவ்வொரு தலைவையிலும் கூலி உயர்வு கொடுக்கப்படும் மூன்றாவதாக அப்படியின்றி இந்தியாவுக்கு திரும்பிவிடவோ ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ளவோ மறுத்தால் அத்தொழிலாளி ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து பவுன் வரி செலுத்த வேண்டும் இந்த யோசனைக்கு இந்திய அரசாங்கத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக சர் ஹென்ரி பின்ஸ் ஸ்ரீ மேசன் ஆகியோர் அடங்கிய ஒரு தூது கோஷ்டியை இந்தியாவுக்கு அனுப்பினார்கள் இந்தியாவில் அப்பொழுது லார்டு எல்ஜின் வைஸ் இருந்தார் இருபத்தி பவுன் வரி விதிப்பது என்பதை அவர் அங்கீகரிக்கவில்லை ஆனால் மூன்று பவுன் தலைவரி விதிப்பது என்பதை அவர் ஒப்புக்கொண்டார் இது வைசாய் செய்த மோசமான தவறு என்று அப்பொழுது நான் எண்ணினேன் இன்றும் அப்படியே கருதுகிறேன் தமது அங்கீகாரத்தை கொடுத்ததில் அவர் இந்தியாவின் நலன்களை குறித்து கொஞ்சமும் என்னவே இல்லை மூன்று நான்கு ஆண்டுகளில் ஒவ்வொரு ஒப்பந்த தொழிலாளியும் அவர் மனைவியும் பதினாறு வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு ஆண்மகனும் பதிமூன்று வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் இந்த வரியை செலுத்த வேண்டியவர்களாகினர் அப்படி இருக்க கணவன் மனைவி இரு குழந்தைகள் ஆகிய நான்கு பேரை கொண்ட ஒரு குடும்பத்திற்கு வருடத்திற்கு பனிரெண்டு பவுன் வரி விதிப்பது என்பது அட்டு அநியாயத்தை உலகில் வேறு எங்குமே காண முடியாது இவ்வரியை எதிர்த்து தீவிரமாக கிளர்ச்சி செய்தோம் இவ்விஷயத்தில் நேற்றால் இந்தியர் காங்கிரஸ் சும்மா இருந்திருக்குமானால் இருபத்தி ஐந்து வரியையும் வைஸ் அங்கீகரித்திருப்பார் இவ்வரி இருபத்தி ஐந்து பவுனிலிருந்து மூன்று பவுனுக்கு குறைக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் செய்த கிளர்ச்சி ஒன்றே காரணமாக இருந்திருக்கக்கூடும் ஆனால் நான் அவ்வாறு எண்ணுவது தவறாகவும் இருக்கலாம் காங்கிரசின் எதிர்ப்பை கவனிக்காமலேயே இந்திய அரசாங்கம் ஆரம்பம் முதற் கொண்டே இருபத்தி ஐந்து பவுன் வரியை ஏற்க மறுத்து அதை மூன்று பவனுக்கு குறைந்திருக்க கூடும் அது எப்படி இருந்தாலும் இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இது நம்பிக்கை துரோகமாகும் இந்தியாவின் நலனை பாதுகாப்பதற்கு பொறுப்பாளியான வைஸ் மனித தன்மையே இல்லாததான இந்த வரியை அங்கீகரித்திருக்கவே கூடாது முடிவில் சத்தியம் வெற்றி பெற்றது இந்தியர் அனுபவித்த துன்பங்களில் அந்த சத்தியம் பிரதிபலித்தது என்றாலும் தளராத நம்பிக்கையும் மிகுந்த பொறுமையும் இடைவிடாத முயற்சியும் இல்லாதிருக்குமாயின் அது வெற்றி பெற்றிருக்க முடியாது சமூகம் போராட்டத்தை நடத்தாமல் விட்டிருந்தால் காங்கிரஸ் கிளர்ச்சியை கைவிட்டு வரி தவிர்க்க முடியாத ஒன்று என பணிந்து போயிருக்குமாயின் வெறுக்கப்பட்ட அந்த வரி இன்றளவும் வசூலிக்கப்பட்டு வந்திருக்கும் தென்னாப்பிரிக்க இந்தியரும் இந்தியா முழுமைக்குமே அது நிரந்தரமான அடிமையானதாகவும் இருந்திருக்கும் நன்றி வணக்கம்